ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் பாடல்கள் நீங்க அதிகமா பாடுங்க ஆனா பெரும்பாலும் எண்பது விழுக்காடு பாடல்கள் தெரிஞ்சத்தனார் பாடல்களை பாடுகிறேன் தெரிஞ்சத்தனோட பாடல்கள் பாடுகிறேன் ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல என்ன அவருடைய பாடல்களை எந்த தாக்கம் அதிகம் ஏனென்றா பெரும்பாலும் இப்ப இன்றைக்கு மேடையில பாடுகிறவர்கள் வந்து வேறு சில பாடல்களும் பாவீந்தர் பாடல்களையும் பாடுறாங்க ஆனா பெருஞ்சித்தன அவருக்கு அவருக்கு இணையான அவருடைய அவருக்கு நெருங்கிய அவரை போன்றே மிகச்சிறந்த பாவலராக விளங்கக்கூடிய பெருஞ்சித்தனத்தை பற்றி ஏன்னா தெரிந்து வைத்திருக்கிறாங்க தமிழ் உலகம் தெரிந்து வைத்திருக்க ஆனா அவரை வந்து ஏதோ வகையில வந்து புறக்கணிக்கிறாங்க நான் கருதுகிறேன் அவர் எந்த சம்பந்தமான பாடல்கள் அவர் அதிகமா பாடி அவர் வந்து எல்லாவற்றிலுமே இணையான பாடல்கள் தான் பாடி தமிழ் மொழிக்காக அவர் பாடி அவர் வந்து அவருடைய தொகுதிகள் வெளியிட்டாங்க அவருடைய பாடல்கள் தன்னுடைய பாடல் தொகுதி எட்டு தொகுதிகள் அந்த எட்டு தொகுதிகளும் எட்டு வகையானது அது வந்து மொழிக்கு ஒரு தொகுதி இனத்துக்கு ஒரு தொகுதி காதலுக்கு ஒரு தொகுதி நாட்டுக்கு ஒரு தொகுதி பாட்டரங்க பாடல்கள் ஒரு தொகுதி குழந்தை பாடல்கள் ஒரு தொகுதி பொது உடைமை சார்ந்த ஒரு தொகுதி இறைமை தொடர்பான ஒரு தொகுதி எட்டு தொகுதிகள் வந்து அவங்களுக்கு தனி பாடல்கள் பாடல்கள் இருக்கும் பாடல்கள் ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய இலக்கியங்கள் படைத்திருக்கிறார் மக புகுவஞ்சி கொய்யாக்கணி ஐயை நூராசிரியம் கழுதை அழுத கதை இவை போன்று நிறைய இலக்கியங்கள் படைச்சிருக்காரு அப்போ அவருடைய தனி பாடல்களை யாரும் மேடையில் அதிகமாக பாடுவது இல்லை பேர் பா ஆனால் பாவேந்தர் பாடலில் பாடுறாங்க காசியானந்தன் பாடலை பாடுறாங்க அவருடைய பாடல்கள் நாங்கள் எல்லா பாடலும் இணைச்சி பாடுகிறேன் இணைச்சி எல்லா பாடலும் மக்கள் போய் சேரும் எல்லா ஒரு அவருடைய எழுச்சி மிகுந்த பாடல்களை பொதுமை சார்ந்த பாடல்கள் நிறையா இருக்குது அவர் பாடல்கள் வந்து இன்றைக்கி வந்து பொது உடைமை சார்ந்த பாடல்கள் இசையோடவே பாடக்கூடிய பாடல்கள் ஏராளமான பாடல்கள் இருக்குது